மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை மேல் விடும்போதே வெளியினில் கண்டாய் பாலையும் தேனையும் பகையும் போரும் பனிமொழியே